ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வியம் ஷிவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சந்தமான மாதேவ் சாாா் மேவிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹ் நமோ குருபிய ோபிப்போவமேணுயமேஜா சிரங்கைவாகும்சி யசேமேவி தஞ்சாயுந்திரோ பூஷா விஷவே நோரிஷா ம்ாா அயனவிய உச்சீவ सेव्यमानां சா சோச்சி சர்வாபம் வபோஷிய பராம் विद्वान யாதி விஷ்வாய परमेष्ठिनं उवाच भगवो பகவேத்தீர் பகவோரம் சதா सर्वपापं சர்வா பராம் புருஷம் யாதி வித்வான் உபனிஷத் சாந்தி பாடம் சொன்னதுக்கு பிறகு விஷயத்தை தொடங்குகிறது அனு சொன்ன பிறகுன்னு அர்த்தம் பிறகுன்னு சொன்ன தகுதியை அடைந்த பிறகு நிர்குண பிரம்ம வித்தியை அடைவதற்கான தகுதியை அடைந்த பிறகு ஆஸ்வலாயனகா ஆஸ்வலாயனஹா ருக்வேதாச்சாரியா ஆஸ்வலாயன சூத்திரம்னு இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது ருக்வேதக்காரர்கள்லாம் அதைத்தான் பின்பற்றுகிறார்கள் ஆக ஆஸ்வலாயனகா ஆஸ்வலாயன மகரிஷி ருக்வேத ஆச்சாரியர் ருக்வேத மந்திரங்களெல்லாம் கண்டுபிடித்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அவருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்ததுக்கு பிறகு இந்த ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் கடைசியாக ஒரு போர்ஷன் இருக்கு அதுக்கு பேர் ஆத்ம ஜானோபதேசா அப்படின்னு சொல்லி அது சங்கராச்சாரியர் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார் ஆத்மஜான பட்டலகா அதுக்கு பேர் ஆத்ம ஜான பட்டலஹா அது ஒரு விசேஷமான ஒரு போர்ஷன் ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி சூத்திரங்களுக்குள்ளேயே நிறைய ஞான விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் பார்க்கலாம் இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா ஆஸ்வலாயனர் இவர் சூத்திரக்காரர் கிரக சூத்திரக்காரர் தர்ம சூத்திரம் இவர்களை இவர்களெல்லாம் இவர்கள் பண்ணி மார்னிங் டு நைட் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்க்கை எப்படி வச்சுக்கணும் அப்புறம் அப்பப்போ கர்மாக்கள்லாம் பண்ணுற போது என்ன மாதிரி பிரயோகங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் ஆஷ்வலாயன மகர்ஷி ஆபஸ்தம்ப மகரிஷி போதாயன மகரிஷி காத்தியாயன மகரிஷி திராக்யாயன மகரிஷி இவர்களெல்லாம் பண்ணியிருக்கிறார் ஆஸ்வலாயன சூத்திரம் திராக்யாயண சூத்திரம் காத்தியாயன சூத்திரம் சத்தியாசாட சூத்திரம் இதெல்லாம் பழக்கத்தில் இருக்கு பழக்கத்தில் சில பேர் பண்ணி கொண்டிருக்கிறார் நடைமுறையில் இருக்கு இந்த ஆஸ்வலாயனம் ருக்வேதாச்சாரியார் ருக்வேதம் படிக்கிறவங்க எல்லாம் ஆஸ்வலாய சூத்திரத்தை ஃபாலோ பண்ணுகிறவர் ருக்வேதாச்சாரியர் என்ன பண்ணார்னா பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்திய உவாச்ச பரமேஷ்டி பரமேஷ்டிங்கிறது பிரம்மதேவர் அவரை எப்பேற்பட்ட பரமேஷ்டின்னா முழுமையானவர் பகவந்தம் பகவந்தம்னா பகவத் குணங்களையெல்லாம் உடையவர் அதாவது பூர்ணமான எல்லாத்தையும் ஆளக்கூடிய தன்மை அப்புறம் பரிபூர்ணமான சக்தி ஆற்றல் அப்புறம் நிரம்ப புகழ் நிறைய செல்வம் தெளிவான ஞானம் எல்லாத்திலையும் பற்று தன்மை இதுக்கு பேர் தான் பகவத்குணம் பகங்கிற சொல்லுக்கு இதுதான் பொருள் இத உடையவனுக்கு பேரு பகவான்னு பேர் பிராத்தரக்னிம் பிராத்தர் இந்திரகும் ஹவாமகே காலையில சொல்றோம் பிராத்தர்மித்ரா வருணா பிராத்தர் அஸ்வினா பிராத்தர் பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராத்தோமதருகும் ஹுவேம பிராத்தர்ஜிதம் பகமுக்ரகும் ஹுவேம காலையில சொல்ற மந்திரம் இது அதுல வந்து அதுக்கு பேரே பாக்யசூக்தம்னு பேரு அதை சொன்னாலே அந்த பகவத் சு பகவதம்சம் நம்ம கிட்ட வரும் அதுக்காக வேண்டி அதை சொல்றது யோமா அக்னே பாகினகும் சந்தமதா பாகம் சிக்கீ ரிஷதி அபாகமக்னே தங்குரு மாமக்னே பாகினம் குரு என்ன பாக்யவானாக ஆக்குவாயாக இது நிறைய அர்த்தம் இருக்கு பகவந்தம்னால் முழுமையானவர்னு அர்த்தம் அறிவில் முழுமையானவர் பற்றற்ற தன்மையில் முழுமையான அறகுறை இல்லைன்னு அர்த்தம் அறகுறை கிடையாது எல்லாத்துலேயும் ஒரு பூர்ணத்துவம் இருக்குது செல்ஃப் மாஸ்டரி இருக்குது அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு ஃபேம் இருக்குது வேண்டிய பொருளாதாரம் இருக்குது அதே சமயம் அந்த பொருள பொருளில் மயங்கி போகிறது கிடையாது தெளிந்த அறிவும் பற்றற்ற தன்மையும் முழுமையாக இருக்குன்னு நம்ம தமிழ் பாஷில சொன்னால் அறவேக்காடு அறகுறை அப்படின்லாம் சொல்கிறோமே அப்படிலாம் இல்லை பரிபூர்ணமாக பக்குவப்பட்டவர் நன்றாக பக்குவப்பட்டவருக்கு தான் பகவான்னு பேர் பகத்தை உடையவன் பகவான் எல்லாம் நிறைய மகாத்மாக்களுக்கெல்லாம் பகவான்னு அவ அவ பக்தர்கள்லாம் சொல்கிறது இல்லையா அது மாதிரி ஆஹா அவர் அவர்கிட்ட பரிபூர்ண ஸ்ரத்த வைக்கிறோம் ஆக இங்கே பகவந்தம் பரமேஷ்டினம்னா பரமேஷ்டி பிரம்மதேவர் பிரம்மதேவரை பகவான்னு சொல்லவா வேணும் பிரம்மதேவர் திருமூர்த்திகளில் முதல்ல ஒருத்தர் சரஸ்வதியோட கணவர் அப்பேற்பட்ட பிரம்மதேவனை பரமேஷ்டின்னு சொன்னாலே ரொம்ப சிறந்தவர்னு மேலானவர் உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் முழுமையானவர் பக்குவப்பட்டவர் அப்பேற்பட்ட பரமேஷ்டி பிரம்மதேவர்கிட்ட போய் உபசமேத்திய அணுகி உபசம் ஏத்திய உபசமேத்திய உபன்னா அருகில் சமேத்திய அப்படின்னு சொன்னா சென்று அருகில் சென்று அருகில் அணுகி அணுகி சென்று மரியாதையா போனார் இப்படியே பாவனையோடு போனார் இந்த குருக்கிட்ட போகிற அந்த மரியாதை ஸ்ரத்தையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துறது ரொம்ப பவ்யமாக மரியாதையாக போய் உவாச்ச நமஸ்காரம் பண்ணிட்டு பேசினார் அப்படிங்க இது இன்ட்ரடக்ஷன் இருந்து ஒன்று தெரியுது எப்பேற்பட்ட ஆச்சாரியர் ருக்வேத மந்திரங்களை கண்டுபிடிச்சவர் இருக்கிறதுலே நம்ம ருக்வேதத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப பழமைத்தன்மை சொல்லின்னு இருக்கோம் அப்பேற்பட்ட ரிக்வேத ஆச்சாரியர் ரொம்ப பணிவா போய் பிரம்மதேவர்கிட்ட படிக்கிறாருன்னா மற்றவர்களையெல்லாம் என்னன்னு சொல்றது ஒரு ஸ்லோகம் இருக்கு சரஸ்வதிக்கே இந்த சிருஷ்டியில இருக்கிறத எல்லாத்தையும் பார்க்க முடியாம தவிக்கிறாளாம் அப்படி இருக்கிற போது சரஸ்வதியே ஹோல் சிருஷ்டியில இருக்கக்கூடியது அத்தனையும் பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளே முடியாம கஷ்டப்படுறான் அப்படி இருக்கிறவோ நான் கரகண்டுட்டேன் சாஸ்திரத்தில் அப்படின்னு எவனால் சொல்ல முடியுமா நடக்காது அல்ல பிரம்மா விஷ்ணு சிவனே ஞானத்துக்காக வேண்டி அந்த சரஸ்வதி சாரதாம்பாடை உபாசனை பண்ணுகிறார்கள் அப்பேற்பட்ட சாரதா தேவியை என்னுடைய வாக்கு பிரகாசமாகறதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் அமர கோஷத்தில் இன்ட்ரடக்ஷனில் ஒரு ஆச்சாரியர் எழுதுகிறார் ஆசிப்பலயாவதித் திரிபுவோ பரம் யுமோ நதிச்சேத் பாரங்கா கிரமஸ்ரீசிவாதி சாநாயஸ் தாம் வாசாமா ஸ்ரீசாரமா காம் வாசாம் அதிநாயிக்காம் பகவத்தீம் ஸ்ரீ சாரதாம் ஆசிரையே இருக்கிற போது ஆசிராயன மகரிஷி எத்தனை படித்தாலும் சரி நம்ம சாஸ்திரங்களில் பார்க்குறோம் படிப்புக்கு அழகே பணிவுதான் எவ்வளவு வித்திய படித்தாலும் சரி வித்தியை படிக்க படிக்க படிக்க வினயம் கூடிண்டே போ ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்ற விஷயத்துல பல ரகசியம் அமைஞ்சிருக்கு ஏன்னா அது புத்தி உள்ளவனுக்கு தான் புரியும் பாகவதத்துல இந்த அவதூதருக்கு இருபத்தி நாலு குருன்னு சொன்னா இருபத்தி நாலு குரு கிடையாது உண்மையிலே இவருக்கு இருக்கிற அந்த ஞானத்தை வச்சுட்டு அது அதுகிட்டிருந்து படிச்சுக்கிறார் ஓ அதே அதை அதனுடைய செய்கைகளை இவர் இன்டர்பிரட் பண்ணி அது தனக்கு லெசன் கொடுத்துதுன்னு நினச்சிக்கிறார் அவா என்ன நிஜமாவே குருவா கிடையாது அதுலேருந்து ஒருவருத்தர் பேசினாலும் அதை இவர் குருவாக எடுத்துக்கிறாரு ஓ அதுகிட்டிருந்து நான் இந்த பாடம் கற்றுண்டேன் அப்படின்னா அது எனக்கு குரு மாதிரி ஆயிடுற நான் போய் நமஸ்காரம் பண்ணலாம் கற்றுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இங்கே வந்து இந்த சாஸ் அதாவது பிரம்ம வித்தியை அதுவும் கேட்க போகிறது நிர்குண பிரம்ம சகுண பிரம்ம வரும் கொஞ்சம் இருந்தாலும் இந்த பிரம்ம வித்தியை நாமளாக படிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் இருக்குது அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் குருக்கு முகமாக படிக்கணும் சம்பிரதாயமாக சொல்லிக் கொடுக்குற குருக்கிட்ட படிக்கணும் இப்போ நமசிவாய எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால ஜபிச்சா பலன் கிடைக்காது அந்த நமசிவாய மந்திரத்தை ஏற்கனவே ரொம்ப நாள் ஜபம் பண்ணி அதில் ஸ்ரத்தையோடு யார் ஜப்பம் பண்ணி இருக்காரோ அவர் சொல்லி கொடுத்தாத்தான் அது நமக்கு பலிக்கும் நாமளாக அதை சொன்னோம்னா பலிக்காது ஆனால் பலிக்கணும்னா சும்மா இது வெறும் மந்திரம் நினைச்சுன்னுட்ட பறிச்சு வெறும்ஸ் நினைச்சிக்கூடாது ஆஹ் இந்த ஜப மந்திரங்களுக்கே இந்த விதிகள்லாம் இருக்கு அப்படி இருக்கிற போது இது முழுக்க முழுக்க வித்யா ஞானம் இது வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வா உட்காருன்னு சொல்லிட்டு இப்படியே ரெண்டு வார்த்தை சொல்லி நாராயணாயா சொல்லு நமசிவாய சொல்லு அனுப்புற விஷயம் இல்லை புரியற வரைக்கும் திரும்ப திரும்ப புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்டு கேட்டு சொல்ல வேண்டிய பாடம் நம்ம ஏதோ மாதிரி ஒரு கேம்ப் எல்லாம் இருக்கோம் ஆனால் வந்து ஒரு சிஷியனை பக்கத்தில் உட்காந்து வச்சுன்னா அவனுக்கு முறையாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கலன்னா அது ஒரு தோஷம்னு சொல்லியிருக்கு தகுதியான ஆளை தேடி பிடிச்சி சொல்லி கொடுத்தா வித்தையை சம்ரட்சணம் பண்ணுறதுங்கிற புஸ்தகத்தை எழுதி லைப்ரரியில் வச்சுட்டு போகிறதில்லை ஒரு சிஷியன் வந்து பிரார்த்தனை பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்கு நல்ல சிஷியன் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த சிஷியனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து அந்த சிஷியன் தன்னை விட மேலே வரணும்னு பிரார்த்தனை பண்ணணும் அவன் சொல்றதை கேட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கணும் ஆஹா நம்ம சொன்னால் இது சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்தை இவன் இன்னும் விசேஷமா சொல்றானே அப்படின்னு சொல்லி தான் ஆச்சரியப்படும் அந்த சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்துல தான் மகிமை இருக்கு அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுன்னர் திருவள்ளுவர் தன்ன காட்டிலும் தன் இருந்தா அது வந்து எல்லாருக்கும் அவங்க வீட்டில் பெ பெத்த தாய் தந்தைக்கு மாத்திரம் அல்ல ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்கிறார் அந்த காலத்து என்விரோன்மெண்ட் அப்பெல்லாம் வந்து இந்த அந்த மெட்டீரியலிஸ்டிக் என்விரோன்மெண்ட்டு கிடையாது மெட்டீரியலிசத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குற என்விரோன்மெண்ட் கிடையாது வேல்யூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற என்விரான்மெண்ட் இப்போ இருக்கிற என்விரோன்மெண்ட் அப்படியாவது ஊரில் அப்படி இல்லை மனசாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந் ஆன புத்தியில் இருக்கிற ஆனந்தத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கான விஷயங்கள் வெளியில் பெரிய பெரிய பொருள்கள் அழகான பொருள்களை பார்த்து ரசிக்கிறதுங்கிறது இருந்தது ஏன்னா இதுக்கப்புறம் தான் அது இருந்தது இப்போ அதுதான் பிரதானமாக இருக்குது ஆக ஆஸ்வலாயன மகரிஷி அவ்வளோ பெரிய ஆச்சாரியர் ரொம்ப பணிவாக பிரம்மதேவங்கிட்ட போய் படிக்கிறாருன்னா இதுலேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் பிரம்ம வித்தியை தான் படிக்கணும் அது மாத்திரம் இல்லை காலங்காலமாக இந்த பிரம்ம வித்தியை இருக்குது டைம் டெஸ்டட் விஸ்டம் இன்னைக்கும் ரெலவெண்ட் இன்னைக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய வித்தியை இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் தெளிந்த அறிவையும் மனசாந்தியையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இன்னைக்கும் இந்த வித்தைக்கு இருக்கிறது அதனால தானே உட்காந்து படிச்சுருக்கோம் அந்த ரெவரன்ஸ் ரொம்ப கூடும் அவரே ஆஷ்வலாய் போய் பிரம்மாட்ட படித்தாரா இப்படி கேட்போம் அவ்வளோ வசந்த வித்தையா இது அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை கூடும் உண்மையும் இதுதான் ஃபேக்டும் இதுதான் குருமுக்கமாக படிக்கிற வித்தைக்குத்தான் மதிப்பு ஜாஸ்தி குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு தமிழ் பழமொழி வழக்கத்திலேயே குரு வந்து அனாயாசமாக நமக்கு புரிய வச்சுடுவார் நம்ம ரொம்ப வருஷமா மண்டே உடச்சுன்னு இருக்கிறதுலாம் குரு அனாயாசமாக புரிய வச்சுடுவார் நமக்கு இரு இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் இருக்கிற வந்தான் குருவை அக்செப்ட் பண்ண மாட்டான் குருவை ஒத்துக்கிறானோ இல்லையோ ஒருத்தர் குரு தேவை நீ அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இருந்தால் வச்சுக்கோ இருந்தால் நல்லது ஆ சங்கரா ஆ நீ என்ன வேணாலும் சம்பாதிச்சுட்டுப்போ உனக்கு குரு பக்தி இல்லைன்னா யூஸ்லெஸ் குரு அஷ்டகம் படிச்சுருக்கோம் சரீரம் சுரூப்பம் ததாவா களத்திரம் யசஸ் சாரு சித்திரம் மனசேன்ன லக்னம் குருரங்கிரி பத்மே தத்கிம் ததக்கிம் ததக்கிம் உனக்கு நல்ல பர்சனாலிட்டி இருக்குது ஒய்ஃபும் ரொம்ப அழகாக இருக்கா அப்புறம் வந்து புகழ் மேலே ம ரொம்ப நிறைய இருக்கு ரொம்ப அழகான புகழெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன் பணம் வந்து மேருமலை மாதிரி இருக்கு ஆனால் உனக்கு குரு பக்தி இல்லைன்னா யூஸ்லெஸ் ஷரீரம் சுரூபம் ததாவா களத்திரம் யசஸ் சாரு சித்திரம் தனம் மனசேர் லக்னம் குருரங்கிரி பத்மே குரோரங்கிரி பத்மே மனஹா லக்னம் லக்னம் சேத் கிம் பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது குரு பக்தியை வெளிப்படுத்துற மகாத்மாக்கள்னா குரு பக்தியை பிரகாசப்படுத்துகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ராஜசூயாகத்துக்கு வரக்கூடிய அத்தனை பிராமணர்களுடைய பாதத்தையும் நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்றார் ருக்மிணி சத்யபாமா கிருஷ்ணர் எல்லாருமா சேர்ந்து வரக்கூடிய பிராமணர்களெல்லாம் வர அந்த யாகத்துக்கு வரக்கூடிய அத்தனை பிராமணர்களுடைய திருவடிகளையெல்லாம் பாதங்களையெல்லாம் நம்ம இது அலம்பி அதுக்கு ஒரு ஸ்லோகமே ஒன்று ஃபேமஸ் அது இப்போது சாதத்தில் சொல்லிகிட்டு இருக்கும் வர்ற பிராமணர்களுக்கெல்லாம் பாதத்தை பூஜை பண்ணுற போது ஒரு ஸ்லோகம் இருக்கு பிராமண பாதப்பாம்சவகான் ஏன்னா அந்தளவுக்கு பிராமணன் இருந்தான் அதனால் அப்படி மரியாதைப்படு கிருஷ்ணர் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை கிருஷ்ணர் வந்து எல்லாரும் பரிமாறுறார் சாப்பிட்ட இலையை எடுக்கிறார் எச்சலையை எடுக்கிறார் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் பிராமணா தீனம் பிராமணோ மம தேவதா தர்மராஜாவை பார்க்குற சொல்லி நமஸ்காரம் பண்றார் நம்ம கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்றோம் வாஸ்தவம் தான் பண்றோம் ஆனா அவர்கள் தர்மத்தை அனுஷ்டித்து காண்பித்தவர்கள் அதனால்தான் மதிப்பு ராமோ விக்கிரகமான் தர்மஹா என்ன நம்ம சம்பிரதாயத்தில் அதில் நம்ம இன்னும் பெரிசாவா நமஸ்கார நமஸ்காரம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாலே எங்கேயோ அர்த்தம் எங்கே நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணினா அதில் நிறைய இருக்குது நமஸ்காரம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அதில் எல்லாம் இன்னும் இல்லாமல் இருக்குது ஆனால் நம்ம நமஸ்காரம் பண்ணுறபோது வந்து அந்த பர்சனுக்கு பண்ணுறது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் தர்மங்கள் அந்த ஈஸ்வர இது இப்போ சுவாமி சரண ஐயப்பன் வரைக்கும் மாலை போட்டுருக்காங்க எவ்வளவு எல்லாருமே சுவாமி சரணன் தான் ஐயப்பன் தான் இருக்கார் வேதாந்தத்தை இப்படி ஒரு புரோக்ராமாக பார்க்கறதுங்கிறது நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் கர்மகாண்டம் கூட இல்லை இது வேதாந்தம் முழுக்க முழுக்க இந்த ஹரிஹர புத்திர சுவாமி தர்மசாஸ்திரா ஞான சாஸ்திரா உபாசனைங்கிறது தெரியறது இல்லை நிறைய பேருக்கு அது முரட்டுத்தனமா பண்றாங்கன்னா அதுவே ஒரு விஷயம் ஆனால் அதில் முழுக்க இருக்கிறது பரம உயர்ந்த தத்துவங்கள் அதனால் எல்லாருக்குள்ளேயும் சுவாமியை தான் பார்க்குறான் எதுக்கு சொல்கிறோம்னா ஆஸ்வராயன மகரிஷி பரமேஷ்டி முழுமையான ஞானத்தை உடைய எல்லா விதமான தன்மைகளும் பக்குவம் மனப்பக்குவம் இருக்குது சொல்லிக் கொடுக்க தெரியும் தனக்கும் தெரியும் தனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதும் தெரியும் அப்பேற்பட்டவர் தான் குரு கோ குருஹூ அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்தியத சததம் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகால இருக்கு இந்த யாகசால கூட எழுதியிருக்கு அதாவது தத்துவத்தை நன்றாக தெரிஞ்சு சிஷியனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவருக்கு பேர் தான் குரு அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்தத சததம் சிஷியனுக்கு நன்மையை சொல்ல வேண்டும்ங்கிறதுல உற்சாகத்தோடு இருப்பவர் அவருக்கு தான் குருன்னு பேரு எல்லாம் நிறைய பார்க்க போகிறோம் நம்ம சிஷ்யனுக்கு இருக்குது இப்போ இது ஆஷ்வராயன மகிஷி சிஷியர் இப்போ பிரம்மதேவர் குரு ஆக உத்தமமான ஒரு குருக்கிட்ட உத்தமமான சிஷ்யன் போகிறார் ஆகையினால் உத்தம குரு சிஷ்ய சம்பாதம் நமக்கு இன்றைக்கி பிரயோஜனம் அதனால தான் அதை நாம் பிடிக்கிறோம் ரொம்ப சம்பிரதாயப்படி நமஸ்காரம் பண்ணி போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே கைவல்ல நவியத்தில் இருக்கு ஆன பின் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையல் பட்டு கைதப்பி ஓடும் மான் போலே போனவன் வெறுங்கையோட போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே ர்த பாணி போகக்கூடாது கர்ப்பஸ்திரீயை பார்க்க குழந்தைகளை பார்க்கும்போது மகான்களை பார்க்குற போது கோவிலுக்கு போகிறபோது ர்தபாணி நகைச்சே கைவெருங்கையோட போகக்கூடாது அந்த சாஸ்திரம் இருக்குங்க தான் அந்த பாட்டிலே அவர் சொல்கிறார் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அறகுறையாக இப்படி இந்த மாதிரி சல்லிவிட்டு இப்படி அதெல்லாம் இல்லை பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்ணான் அது மாதிரி உபசமயத்திய போய் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் அண்டர்ஸ்டுட் போனார் தர்ஷனம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணினார் நாலு தடவை நமஸ்காரம் எதுக்கு நமஸ்ரீ குருப்யோ நமோ நம நமஸ்ரீ பரமகுருபியோ நமோ நமஹா நமஸ்ரீ பராபர குருபியோ நமோ நமஹா நமஸ்ரீ நமஸ்ரீ பரமேஷ்டி குருபியோ நமோ நமஹா நமஸ்ரீ பராபரகுருபியோ நமோ நமஹா அதுக்கு தான் நாலு அந்த ஒரு குரு இல்லை குரு அவரோட குரு அவரோட குரு அவரோட குரு ஒ மொத்தம் என்ன சொல்கிறது இவர் இவர் கண்ணு முன்னால் இருக்கார் அவருக்கு பின்னால் மூணு பேர் இருக்கார் இல்லையா அந்த மூணு குருவையும் மூணு தலைமுறையை நினைக்கணும்னு சொல்கிறோமே அதுக்கு தான் அந்த நமஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி தத் புத்திர பராசரம் வியாசர் சுகர் கௌடபதர் எல்லாம் நமக்கு பாவனை பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற மற்ற ஆபரணம் அல்ல ஆபரணம் இல்லை வினயமா இருக்கிறதும் மதுரமாக பேசுறதும் தான் ஒரு மனிதனுக்கு ஆபரணம் பணிவா இருக்கிறதும் இனிமையாக பேசுறதும் ஆபரணம் மற்ற எவ்வளவுதான் வைர வைடூரியத்தை போட்டிருந்தாலும் இந்த அகத்தில் இருக்க வேண்டிய இந்த கு வர்ச்சு இல்லைன்னா இந்த ஆபரணங்களுக்கு என்ன மதிப்பு பூஷணை கிம் பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் போயாச்சு அதுக்கப்புறம் இந்த மந்திர ஸ்லோகத்தை படிச்சுட்டோம் மந்திரத்தை படிச்சிருக்கோம் நம்ம அதில் என்ன இருக்குன்னு இதில் எல்லாம் இந்த பிரம்ம வித்தியை பற்றி சொல்கிறார் அதனுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொல்கிறார் அதனுடைய பிரயோஜனத்தை சொல்றார் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வியை அவர் கேட்குறார் ஹே பகவஹா அதீஹி உபநயனத்துல எல்லாம் உங்களுக்குலாம் ஞாபகம் கரியாது உபநயனம் பண்ணி வைக்கிறவாளுக்கு தெரியும் உபநயனம் வாங்கிக்கிற போது மறந்து போயிருப்போம் சின்ன குழந்தையா இருந்திருப்போம் ஆனால் குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற போது இந்த குழந்தை நம்மள்கிட்ட கேட்கணும் சாவித்ரீம் போ புரூகி இப்படி சாவித்ரி மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்பா கிட்ட கேட்கணும் அப்பாவுக்கு பாதை பூஜை பண்ணி அப்பா கிட்டே கேட்கணும் இது ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி வீடியோ எடுத்துட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்அப் பண்ணி நாகையை போட்டு ஒரு கூத்தடிக்கிறாங்க ஒரு வியவஸ்தே இல்லாமல் போயிடுச்சு இது நம்மளுடைய இதை பெருசாக காமிச்சுக்கிற மாதிரி டமார் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு அது எவ்வளோ உத்தமமான சம்ஸ்காரம் அது அதில் போய் இப்படி எல்லாம் அது சிம்பிளாக பண்ண வேண்டியது நம்ம பிராமணனுக்கு சிம்பிளிசிட்டி உண்டு இருந்தது அப்படி இருக்கப்போ அது எளிமையாக பண்ண வேண்டியது அது எளிமையாக பண்ண வேண்டியதை பெரிய ஆடம்பரம் ஆக்கிடும் அந்த சிஷ்யம் அவன் என்ன இந்த ரிச்சுவலோட இதே தெரியாச்சுமோ அது வேறு பத்திரிகையில் போட்டுடுறார் ஆனால் நடக்கிற ப்ரோக்ராமை பார்த்து அது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிற பதே எங்காத்து பூனலுக்கு அதை பண்ணினோம் இதை பண்ணினோம் இந்த பெருமை பேசுகிறதுலேயே டைம் போயிடும் பிராமணியும் அவுட்டு பிராமணியம் பிராமணத்துவம் போயிடும் சாவித்ரி போ புரூஹி எனக்கு சாவித்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கோ காயத்ரி மந்திரம் இல்லது காயத்ரி சந்தஸ்ல இருக்கிற சாவித்ரி மந்திரம் அதனாலதான் சந்தியா மந்திரம் நம்ம சொல்றோம் சாவித்ரி ஆஹா ரிஷி விஸ்வாமித்ரா நிச்சரித் காயத்ரி சந்தா சவிதா தேவதா சொல்றோம் அதை சொல்லிட்டு தான் ஜபம் பண்றோம் அது மாதிரி இங்கேயும் அதீகி பகவகா பகவகா ஏற்கனவே இவருக்கு பிரம்ம வித்யா இருக்கு ஆனால் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும் அது என்ன பார்ப்போம் சிலதெல்லாம் பார்ப்போம் ஹே பகவோ பகவானே பகவான் என்ன என்ன அர்த்தம் தெளிவிலும் அதை பிறருக்கு வழங்குவதிலும் முழுமையானவரே நிறைவானவரே போற்றதற்குரிய பெரியவரே பிரம்மவித்யாம் மாம் சப்ளை பண்ணிக்கணும் பிரம்ம வித்தியாம் மாம் அதீஹி மாம் எனக்கு இல்லாடி மஹ்யம் மஹ்யம் பிரம்ம எனக்கு பிரம்ம உபதேசம் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்கள் அத்தியாபய கற்றுக்கொடுங்கள் பிளீஸ் டீச் மீ ரொம்ப முக்கியம் அட்வைஸ் எல்லாம் கிடையாது எனக்கு கற்றுக் கொடுங்க நீங்க கற்றுக் கொடுக்கறதை வச்சுட்டே நான் சரியா புரிஞ்சுட்டு நான் இன்னொருத்தனுக்கு கத்துக் கொடுக்கணும் இப்படி பரம்பரை பரம்பரையா இது கத்து கொடுக்குற பரம்பரை அப்பா புள்ள புள்ள இப்படியே போயின்னு இருக்கு இப்படி ஏகப்பட்ட வம்சங்கள் வில்லேஜ்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்தது இப்பெல்லாம் போயிடுது உங்களுக்குலாம் நிறைய பேர் எல்லாம் வந்து எல்லாம் மியூசியத்துல தான் வைக்க போறான் இனிமே அக்ரஹாரம் எப்படி இருந்தது அக்ரஹாரம் எப்படி இருந்தது அதெல்லாம் மியூசியத்துல வைப்பா இனிமே எப்படின்னா இந்த அக்ரஹாரம் இப்படி இருந்தது அந்தணர்கள் இப்படி இருந்தார்கள் இவர் ராமாயணம் மாத்திரம் சொல்லிட்டு இருப்பார் ஊர்ல இவர் பாகவதம் மாத்திரம் சொல்லிட்டு ஆடி மாசம் வந்தா இவாத்து வாசல்ல தான் பந்தல் என்ன இந்த மாசம் வந்தா இவாத்துல தான் பந்தல் மாரவி மாதம் வந்தால் இங்கே எல்லாம் ஊரில் இருந்தது எல்லாம் கடைசியில் இதெல்லாம் கடைசி காலத்தில் இதை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இப்போ போய் பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட்டாக அவுட் எல்லா பிராமணும் வீட்லையும் வேறு வேறு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால் ஊரே அவுட் எல்லாம் நீ ஒன்றும் சரி பண்ண முடியாது பகவான் பார்த்துக்கிட்ட எல்லாம் மனுஷனாக இருந்து நல்ல காரியத்தை பண்ணி எல்லாம் நன்னாக இருந்தால் சரி இனிமே அதெல்லாம் ரிவைவ் பண்றதுங்கிறது எல்லாம் பகவானோட வேலை ரொம்ப கடினமான வேலை அஹ ஹே பகவஹா ஓ பகவானே பிரம்ம வித்யாம் அதீஹி பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுங்கள் அத்தியாபய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இங்கே இவர் கேட்குற பிரம்ம எப்படிப்பட்ட பிரம்ம வரிஷ்டா பிரம்ம வித்யா வரஹா வரிஷ்டா இப்ப நம்ம வேணா போட்டுக்கலாம் இதேக்க ரூப பிரம்ம வித்யா அரூபிரா எனது பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆக என்னால இப்ப நிறைய பேர் உபாசனை எல்லாம் பண்றது என்னன்னா இப்ப புவனேஸ்வரி உபாசனா தட்சிணாமூர்த்தி உபாசனா இல்லை ஏக்கரூப உபாசனா அதுலயே நிறையா பிரம்ம வித்யான் நிர்குண பிரம்ம வித்யா நிர்குண நிராகார நார்த் இந்தியாவில சொன்ன நிர்குண் நிராகார் சகுன் சாக்கார் நம்ம ஊர்ல என்ன சொன்னா உருவம் உருவம் அருவம் உருவம் உருவாய் அருவாய் உலதாய் எழுதாய் ஆகையினால அருவமும் உருவமாகி அனாதியாய் கந்தபுராண் இப்படி இறைவனை வந்து இந்த அரூப பிரம்ம வித்யா நெற்குண பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுங்கள் உபதேசம் பண்ணுங்கள் சத்தி சதா சேவியமானாம் சதாணா எப்பொழுதும் சத்பிகின்னு சொன்னா என்ன அர்த்தம் சத்னா வேத தர்ம மார்க்க அனுசாரி பிகி வேத தர்மத்தை தர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணுகிறவர்களால் சகுண பிரம்ம பக்தியோட தர்மங்களை எல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கின்றவர்கள் இங்க முக்கியமா யார் தெரியுமோ ரொம்ப கவனிச்சு பார்த்தா சன்னியாசிகளால் இல்லாட்டி சன்னியாசிகள்லேயே வேஷம் போட்டுக்கலை ஆசிரமம் வாங்கிக்கலன்னா சந்யாச மனோபாவம் உடையவர்களால் துறவு மனப்பான்மை உடையவர்களால் துறவு மனப்பான்மை ரொம்ப முக்கியம் வைராக்கியம் சந்யாச லக்ஷணம் சந்யாசத்துக்கு லட்சணம் என்னென்னா பற்றற்ற மனப்பான்மை இந்த வேஷங்கள்லாம் அதுக்கு அனுகூலம் ஆனால் இந்த வேஷத்தை அந்த அனுகூலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் வேஷம் வீணா போயிடும் இப்போ காஷாயம் போட்டுக்கிறது தாடியை வளர்க்குறதோ மொட்டையடிக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எப்போ எந்த எந்த விதமான லௌகிக விஷயங்களுக்கெல்லாம் போகிறது இல்லை லௌகிக கர்மாக்களில் பிரவர்த்திக்கிறது இல்லை வைதிக கர்மாக்களையும் பிரவர்த்திக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சாஸ்திர விசாரங்கள் இதில் கவனமாக இருக்கிறவர்கள் சதா சத்பிஹி சேவ்யமானாம் பிரம்ம வித்யாம் அதீகி எல்லாம் பிரம்ம வித்யக்கு வரிஷ்டா பிரம்ம மற்ற வித்தையெல்லாம் என்னன்னா சம்சாரத்திலிருந்து முழுசா விடுவிக்காது இந்த வித்தியை தான் சம்சாரத்திலிருந்து முழுசா விடுவிக்கும் சொல்ல போனா விடுபடணும்னு நினைக்கிறவனையே இல்லாம பண்ணிவிடும் எனக்கு மோட்சமானு நினைக்கிறவனையே இல்லாம பண்ணிவிடும் அப்படின்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தானே பத்தனே இல்லாத போது முக்தி எங்கப்பான்னா அவன் என்ன பண்ணுவான்பா எல்லாம் அது உடனே புரிஞ்சு போயிடும் அந்த இண்டிவிஜுவாலிட்டியே போயிடு நீதான் படிச்சோன்னு நீங்கள் நானையே பெரிக்கி தானென மாற்றும் சாகா சுடராய் கவலை தீர்க்கும் மருந்தின் கடலாய் பிணியுருள் கெடுக்கும் பேரொளி ஞாயிறாய் யான் எனதின்றி இருக்கு நல் யோகியர் ஞானமா மக்குட்ட நடுத்துகள் மணியாய் நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் அப்படி நிறைய இருக்கு வளர்த்தார் பாட்டில் எங்கிட்ட இந்த நான்கிறது ஒன்னு இருக்கு பொய் நான் ஒன்னு உண்மை நான் உண்மை நான் வந்து இந்த பொய் நான தர்மமா நடத்தின் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் ஞான சுடர்வானில் செல்லுவோன் நான் ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவுனர் ஜோதி நான் பாரதியார் பாட் ஆஸ் வரிஷ்டா பிரம்ம சதா சத்தி சேவியமானாம் பிரம்ம ஓடி வந்து சாயங்காலம் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க விடாது பொறுப்பு எடுத்து பொறுப்பை ஒழுங்கா பண்ணியா சதா சதா எப்பவும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு தூங்க போற வரைக்கும் காலையில எழுந்ததிலிருந்து தூங்க போற வரைக்கும் வேதாந்தம் படி சன்னியாசி சன்னியாசிக்கும் இல்ல மோட்சத்தை விரும்புறவனுக்கு முமுட்சுக்கு முமுட்சுவுக்கு ஜிக்னாசுவுக்கு சொல்லியிருக்கு எல்லாரையும் நான் கூப்பிட்டு சொல்லலை யாருக்கு வந்து மோட்சம் அடையணும் எப்போவுமே அமைதியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ எந்த வழியில் போனால் உண்மையாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கும்னு தெரிஞ்சு முயற்சி பண்ணுறானோ அவனுக்கு சொல்றது தூங்கப் போகிற வரைக்கும் வேதாந்தத்தை தியானம் பண்ணு சரி தூங்கப் போகிற வரைக்கும் எத்தனை நாளைக்குண்ணா சாகர வரைக்கும் ஆ சுத்தேகே ஆ மிருத்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா ஆ போற வரைக்கும் ஆ மிருத்தேஹே அப்படின்னா சாக வரைக்கும் நயேத் வேதாந்த சிந்தையா வேதாந்த சிந்தனையினால் உன் வாழ்க்கையை நடத்து அவகாசோ ந தாத்தவியா மத்தத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதே என்னதுன்னா காமாதீனாம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியங்களுக்கெல்லாம் மனா கப்பி அவகாசவியா மனாக்குன்னா அல்பின்னு அர்த்தம் கொஞ்சம் கூட இந்த காமக்ரோத லோப மோக மதமாச்சரியங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காதே காமம் குரோதம் லோபம் மோகம் தியக்வாத்மானம் பசதி சோகம் இது தெரிஞ்சுக்கலன்னா அவஸ்தப்படுவேங்கிற சனி பயிற்சி விடாதுன்னு ஆத்ம ஜானியா சுவாமிஜி ஏதோ கதை விடுறாரு சொல்லலாம் ஆதிசங்கரர் பேர்ல எல்லாருக்கும் ஸ்ரத்தை இருக்கோ இல்லையோ அவர் வார்த்தையை தானே நான் சொல்றேன் எனக்கு என்ன சொந்த வார்த்தை இருக்கு அஹிஷ்டா பிரம்ம வித்யா சதா சத் சேவியமானா சேவியானா எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் சுவாமிஜி 24 hours ஹவர்ஸும் இதே எப்படி நினைக்க முடியும் அதுக்கு புண்ணியம் இதில் இருக்கிற ஆனந்தம் தெரிஞ்சு கொடுத்துன்னா அப்புறம் வேறு எதுலேயும் மனசு போக நீ எப்படி 24 hours ஹவர்ஸும் வந்து வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே இருக்க அப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீ எப்படிப்பா ஃபோனை யூஸ் பண்ணுற சிலதெல்லாம் அதே தானே பண்ணி உட்காண்டிருக்கா நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எப்படி லௌகிக்க விஷயங்கள்லாம் நினைக்கிறேன் அது மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதை அதுக்குன்னு அதுக்கு பகவானோட பிளஸிங்ஸ் வேணும் அனுகிரகம் வேணும் ஸ்ரத்தாம் மேதாம் யஷ பிரஜாம் வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேஹிமே பரமேஸ்வர இது சின்ன வயசுல இருந்து கேட்கணும் குழந்தையா இருக்கிறதுல இருந்தே ஐட்டம் கேட்கணும் எனக்கு ஸ்ரத்தையக் கொடு மேதைய கொடு புகழக்கூடு நியாயமான புகழக்கூடு நல்ல புத் இதெல்லாம் கூடு வித்யாம் புத்தி ஷியம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேகிமே பரமேஸ்வரா ஹவ்யவாகனா பரமேஸ்வரி ஜனார்தனா என்னவோ போட்டுக்கும் இத்தனை சதா சத்தி சேவ்யமானாம் எப்பொழுதும் மகாத்மாக்களால் பூஜிக்கப்படுகிற அதுக்கு பேர் தான் இது இது ஒரு பூஜை இது ஞான பூஜை இங்க உட்கார்ந்து இருக்கோமே இது ஞானத்தினால பண்ற பூஜை இந்த பூஜை தான் பூஜைகள்லயே விசேஷம் நான் சொல்லலை கிருஷ்ணர் சொல்ற ஸ்ரேயாந்திரமயாத்யா ஞானயரந்தப்ப இந்த பொருளெல்லாம் வச்சு நிறைய கலசத்தை வச்சுட்டு பூமாலையை போட்டுண்டு அதை எடுத்து வைக்க சந்தன அரைக்க புஷ்பத்தை எடுத்துகிட்டு வர ஹோமத்துக்கு வர கிட்ட எடுத்துகிட்டு வர அதுக்கு எது அரேஞ்ச் பண்ணுறவன திட்ட இங்கே என்ன பண்ண முடியும் திட்டணுனா என்ன தான் திட்டணும் அதுக்கும் வழி இல்லை உள்ளுக்குள்ளதான் திட்டுக்க முடியும் சொல்றேன் எங்க இது பண்றது அது என்ன ஒரு ரிச்சுவல் பண்றதுன்னு சொன்னா ரிச்சுவல் பண்றதுல ரொம்ப பற்றோட பண்ணினா அதுல நிறைய சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அது தர்ம புத்தியோட பண்ணணும் கர்மா இப்போ அங்கே நடக்கிறதுனா சத்தம் வருதா பத்தடா எவனா ஒருத்தன் சத்தம் போடுறானா பத்தடா சத்தம் வந்து அடுத்த நாள் அங்கே இருக்க முடியாது பூஜை நடக்கிறது அந்த பூஜையில் வந்துட்டே அதை எடுத்துட்டு வாடா இதை வீடா இங்கே கொண்டாடா விளக்க ஏற்றா அப்படின்னா எதோ சத்தம் போடுறானே எவனாவது ஹோல் கும்பாபிஷமே அப்படி நடந்தது இவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் நடக்கிற போது அந்த டிசிப்ளினோடு நடந்தது அதில் தான் அனு அதில் தான் மகிமே இருக்கு எதுக்கு சொல்கிறேன் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுலையாவது இது ஞான பூஜைன்னு சொல்கிறேன் இது ஞான பூஜை ஞானத்தால் சொழுவார் சில ஞானிகள் சில ஞானிகள் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்க எல்லாரும் இதுக்கு வந்துதான் ஆகும் ஒரு வயசு ஆனத்துக்கு பிறகு உட்கார்ந்து வேதாந்தம் தான் படிக்க முடியும் கை எழுந்திருக்க முடியாது சந்தனம் அரைக்க முடியாது பூஜை பண்ண முடியாது எல்லாம் சன்னியாசம் பண்ணித்தான் ஆகணும் சன்னியாசம் பண்ணலைன்னாலும் பண்ண வைக்கும் அதுக்கு நாமளா பண்ணிட்டா நல்லது பண்ணிட்டு வேலை இருக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்காக தான் சன்னியாசம் வேற எதுக்காகவும் சன்னியாசம் இல்லை உயர்ந்த தர்மத்துக்காகத்தான் தாழ்ந்த தர்மத்தை விடுறோம் கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதுனா பத்து லட்சம் ஒருத்த விட்டுதானே போவான் எல்லாம் இவர் சொல்றார் சத்திங்கிறதுக்கு ஒரு அழகான அர்த்தம் சொல்றார் நான் ஒரு புக் வச்சிருக்கேன் கைவல்லி உபனிஷத்தோட கமெண்ட்ரி சங்கரானந்தா சங்கரானந்த தீபிகா சங்கரானந்த ஒரு எந்த தெரியல வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு சங்கரானந்தர் சொல்கிறார் நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு சவிலா சமஹாமோக கிராக கிராசைக்க கர்மணே அந்த சங்கரானந்தர் தான் வித்யாசங்கரர் என்று சிங்கேரியில் அந்த அந்த பெரிய ரொம்ப மானுமெண்ட் இருக்கே அந்த வித்யாசங்கர டெம்பிள் அவரை தான் இந்த சங்கரானந்தான்னு சொல்ற வழக்கம் இருக்கு பகவத்கீதைக்கு அவரோட கமெண்ட்ரி ஒன்று இருக்கு அகன் சதா அவர் என்ன சொல்றார் இதுக்கு சத்திங்கிற வார்த்தைக்கு உடம்புல ஆத்ம புத்தி இல்லாத மகாத்மாக்களால் அப்படிங்கிறார் தேகாதிஷு ஆத்ம புத்தி சூன்யி இதிலாம் வந்து இந்த வீடே என்னது இந்த ஆசிரமே என்னது அப்படின்னு எல்லாம் அந்த அபிமானம் இல்லாதவர்களால்னு அர்த்தம் சத்பிகின்னு சொன்னா உடல் முதலானவைகளில் நான் என்னும் எண்ணம் இல்லாதவர்களால் சேவியமானா அதனால தேகாத்ம புத்தி இல்லாதவர்களால் நான் உடம்பு இல்லை ஐ ஹாவ் பாடி ஐஎம் நாட் பாடிங்கிற நாலெட்ஜி யாருக்கு இருக்கோ அவர்களால் நான் உடலை உடையவன் நான் உடலல்ல என்கின்ற எண்ணம் யாருடைய மனதிலே ஆழமாக இருக்கிறதோ அவர்களுக்கு சத்துன்னு பேரு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிற ஜனங்களெல்லாம் சேத்தா சத் சன் சந்தோ சந்தா சந்தம் சந்தோ சதா சதா சத்யாம் சத்பிஹி சத்பிகி சதா சத் சேவியமானாம் சேவியமானாம்ங்கிறதுக்கு இவர் சொல்றது அர்த்தம் எப்போ இந்த ஞானத்தை சுமந்துட்டே இருக்கலாம் ஹிருதயே திரியமானாம் சும்மா படிக்கிறது இல்லை ஹிருதயே த்ரியமானாம் பிரம்ம வித்யக்கு சொல்றார் இந்த அதீகிக்கு ஒரு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போறார் எனக்கு அருள் செய்யும் பொருட்டு பகவானே எல்லா விதமான தர்மமும் ஞானமும் வைராக்கியமும் ஐஸ்வர்யமும் புகழும் உடைய பெரியவரே பிரம்ம வித்யா பிரம்ம வித்யான்னா அன்லிமிடெட் அப்சல்யூட்ரியாலி அப்படிங்கிறார் தேசகால வஸ்து பரிட்சேத வித்யா பிரம்ம வித்யா சொல்றம்னா தேச கால வஸ்துஷன் காலம் டைம்வைஸ் லிமிடேஷன் அப்புறம் பிரம்மணா காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத மெய்பொருளை பற்றிய அறிவை மெய்யுணர்தல் மெய் அறிதல் மெய் அறிவு பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படி இருக்குற தமிழ்ல சொல்ற மாதிரி ஆக சேவியமான நிகூடாம் நிகூடாம் இந்த இடத்துல உண்மையிலேயே அந்த பிரம்மஸ்வரூபம் எங்க இருக்குன்னா அனைவருடைய உள்ளத்திலும் விளங்கி கொண்டிருக்கிறது இவர் சொல்ற பாஷை நமக்கு மாணிக்கவாச்சியர் சொல்றார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னை உணராதவர்கள் உள்ளத்திலும் நீ விளங்கிக் கொண்டிருக்கிறாய் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அதைத்தான் இங்க சொல்றார் நிகூடாம் நிகூடாம்னா நான் சர்வபூத்தேஷு ஆத்மன ஆத்மனி வித்தியமானி அவித்யான் விதராம் சம்பிருதாம் நிகூடாம்னா ரொம்ப ரகசியமா இருக்கிறதுன்னு அர்த்தம் என்னதுன்னா நான் தான் அது நம்ம தலஹானிக்கடையிலே போன அடைச்சி வச்சுன்னு எங்கேயோ தேடுற மாதிரி தான் கழுத்தில் மாலையை முழுக்க அந்த மாலையை தேடுற மாதிரி ஸ்வகண்டா பரணம் கண்ணாடி இப்படி ஏற்றுனிட்டு தான் ஒருத்தன் எங்கில்லாமோ தேடிகிட்டு இருக்கான் அரை மணி நேரம் ஆச்சு கண்ணாடியே காணங்கிறான் என்ன சொல்கிறது அப்புறம் வந்து சிரிக்கிறார் ஏன்னா அவனுக்கு மேலே இருக்குது அவனுக்கு அதுதான் இங்கே நிகூடா நிகூடாம்னா என்ன அர்த்தம்னா அதுவாக அவன் அதுவாக இருந்தும் அவன் அதனை அறியாமல் இருப்பது எந்த ஆனந்தத்தை இவன் தேடு தேடும் தேடுறானோ அந்த ஆனந்தமாகவே இவன் இருந்துண்டு ஆனத்த மண்ணிலும் பெண்ணிலும் பொண்ணிலும் தேடுறானே அதனால ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்ய அவகமம் தர்மியம் கர்த்தும் சுசுகம் அவ்வயம் பகவான் கீதையில ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே சொல்றார் இது ராஜவித்யா வித்யா நாம் ராஜா ராஜகுஷ்யம் பிரிய ரகசியம் ராஜ ரகசியமாவது வெளிப்பட்டுடும் தகல்கா வந்துருவான் இது வர ஏன்னா அவனுக்கு தெரியும் ராஜவித்யா ராஜகுஷ்யம் இது வந்து அவனுக்கு அவன்கிட்டே இருக்கான் அதை கவனிக்காம எங்கேயோஷாக்கு பார்த்துட்டு இருக்கான்னு கட்டோபனிஷத்துல சொன்ன மாதிரி யமதர்ம சொல்றார் அதாவது பிரம்மாஜி இந்த சிருஷ்டி பண்ற நம்மளையெல்லாம் சென்சார்கன்ஸ் எக்ஸ்ட்ரோவெட்டடா போற மாதிரி படத்துக்கு எடுத்து தொலைச்சு பராஞ்சி தஸ்மாத் பராஞ்சி ஹானிணத் பராம் பசியராத்மன் கஷ்டித் தீர்ப் பிரத்யகாத்மானுர் அமிர்தத்வமி இந்திரியங்கள்லாம் வெளியில போறதுனால என்ன இருதுன்னா இவன் வெளியிலேயே தேடிட்டு இருக்கானே தவிர ஆனந்தமான தன்னை வெளியில தேடுறான் அதை வந்து குரு சொன்னதுக்கு அப்புறம் புரியுது ஆஹ் இங்க என்ன சொல்றா அதாவது நமது உள்ளத்திலே அது தூய உணர்வாக இருந்தும் ஆனந்தமாக இருந்தும் உண்மையிலேயே பேரின்பம் நம்முடைய ஸ்வரூபமாக இருந்தும் அதனை அறியாததினால் அதனை அறியாததினால் அது மிகவும் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது இங்கே இருக்கு அது தேடுறோம் தன்னையே தான் தேடுகிறான் தன்னையே தான் தேடுகிறான் தன்னைத்தான் தேடுகிறோம் என்று அறியாமல் தன்னைத்தான் தேடுகிறான் எப்படி தன்னையே தான் தேடுகிறான் தன்னையே தான் அறியாமல் தன்னைத்தான் தேடுகிறான் அர்த்தம் சாஸ்திரம் என்ன சொல்றது ஆனந்த ஆத்துமா சொல்றது நான் எதை தேடுறேன் தேடுறேன் நான் யாரு ஆனந்தம் ஆனந்தமாகிய நான் தேடுகிறேன் என்னை தேடுகிறேனா ஆனந்தத்தை தேடுகிறேனா என்ன சொல்லு சுவாமி போரும் சுவாமி என்ன தேடுறேனா ஆனந்தத்தை தேடுறேனா எதுக்கு சன்னியாசிகளுக்கு ஆனந்த ஆனந்தான் பேர் வைக்கிறார் தாங்களும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை உணர்த்துறதுனால தான் ஆனந்தான்னு பேர் ஸ்வயம் ஆனந்தா அந்யான் ஆனந்தயத்தீ இ ஆனந்த ராமருக்கு அப்படிதான் பேர் ஸ்வயம் ரமத்தை அந்யான் ரமயத்தி இத்தி ராம் தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்க பி ஹாப்பி கிவ் ஹாப்பினஸ் டு எவ்ரிபடி நான் இது வந்து இந்த தத்துவத்தில் சொல்கிறோம் நீ ஆனந்தம் என்பதை உணர்ந்து கொள் எல்லோருக்கும் நீங்கள் ஆனந்தமயம் என்பதை உணர்த்துவாயாக புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காட்டி போறான் புரிஞ்சிக்காதவனுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பகவான்ட்ட போய் கேடு பகவான்கிட்ட சொல்லு பிரார்த்தனை பண்ணு சம்பிச்சமே ஜாத்ரஞ்சமே சூஷ்டமே பிரசூஷ்டமே சீரஞ்சமே லயஷ்டம ரிதஞ்சமே எதாவது அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறாள் யாராவது இந்த சஞ்சமே மயஷ்டமே வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம் அதனால தான் எதை சொன்னாலும் இதை மாத்திரம் முதல்ல சொல்லிவிடுறோம் சமக்க ஹோல் சமக்கன்னு சொல்லாட்டாம இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல அவ்வளவு விஷயம் உட்கார்ந்துருக்கு இந்த சஞ்சமே மயசமேல அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன நிகூடாம் பிரம்ம வித்யா நிதராம் கூடா கூடம்னு சொன்ன என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா கூடம்னா ரொம்ப ரகசியம்னு கூடம் பகவத்கீதைக்கு மதுசூதன சரஸ்வதி சுவாமி எழுதியிருக்கிற கமெண்ட்ரிக்கு பேரு கூடார்த்த தீபிகா அதாவது மிகவும் ரகசியமான அர்த்தமெல்லாம் இருக்கிறத விளக்கி சொல்றதுனால அதுக்கு பேரு கூடார்த்த தீபிகான்னு பேர் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதியிருக்கிற பகவத்கீதையினுடைய வியாக்கியானத்துக்கு கூடார்த்த தீபிகான்னு பேர் இன்னொருத்தர் எழுதினார் கூடார்த்த தத்வாலோகான்னு அப்படி இந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் எண்டே கிடையாது இந்த பாரத தேசம் அவ்வளவு மகிமை உள்ளது எல்லாம் ஏற்றுச்சுவடி சும்மா ஒன்றும் இல்லை நமக்கு இன்றைக்கி ஒரு புத்தகம் காணாமல் போய்டுனா நாளைக்கு இன்னொரு புஸ்தகம் வாங்கிட்டு போயிடணும் அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஓலையில் எழுதி தங்களுடைய உயர்ந்த சிந்தனைகள்லாம் ஓலையில் எழுதலை என்ன படிக்க முடியுமா படிக்கவே முடியும் என்ன வாய்ப்பு நமக்கு நமக்கு அந்த வேல்யூ தெரியுறதில்லை மகாத்மாக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதி வச்சு ஒரு ஸ்தபத்திக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் புதுக்கோட்டை கோவில் கட்டுற விஷயத்தில் எங்கள் அப்பா நிறைய ஓலையில் வரைஞ்சி வச்சுருக்காருங்கிறார் எங்கள் தாத்தா அப்பா எங்கள் தாத்தா கோவில் பிளானல்னால் எப்படி கட்டணும்னு ஓலையில் வரைஞ்சி வச்சிருக்கார் சுவாமின் அவங்கள்ட்ட கொண்டு வந்து காட்டுறேன்னு இப்போ போய் பார்க்க போகிறேன் கோவில் விமானம் எப்படி கட்டணும் எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் தூணோட பிரமாணங்கள் இப்போ அந்த அதை வச்சுன்னு கம்ப்யூட்டர்ல பண்ண முடியுது பட் அவ பண்ணிருக்கிறதுலாம் அந்த ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி இருக்கிறதுக்கெல்லாம் அந்த பிளானை பத்தி கேட்டா பிரமிப்பார் பெரிய பெரிய மாட்டுத் தோல்ல வரைஞ்சிருக்கான் மாட்டுத் தோல்ல அந்த அதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த ராஜாவோட காலளவு ராஜாவோட இதுக்கு பேர் இந்த இது ஒரு கணக்கு இருக்கு இந்த கணக்கெல்லாம் வச்சு இன்னும் பிரமிப்பர் ஒரு ஓலையில் வந்து அளவல்னா எழுதணும்னா எல்லாத்துக்கும் ஸ்லோகம் வேறு இருக்குது அதெல்லாம் கிரந்தலிப்பில் சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களாக இருக்குது பார்க்க அது ரொம்ப நான் அது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் போகிறது பார்க்குறதுக்கு அது மனசில் அது தோன்று இந்த ஏடுகளில் இந்த இதெல்லாம் சுவடிகள்லெல்லாம் அதை வரையணும்னா அப்போ இந்த கையில் அந்த ஆணியை வச்சிக்கிண்டு அதை வரைஞ்சி கொஞ்சம் ஏமாந்தால் போச்சு ஓலை ரொம்ப கவனமாவ எழுது இந்த பழைய இதெல்லாம் எழுத்தெல்லாம் சேர்ந்தே எழுதுவோம் கை எழுத்தா போச்சு அதுக்காக வேண்டி இப்படியே எழுதிட்டு இருக்கட்டும்னா ரகசியம் நிகூடாம்னா ரொம்ப ரகசியமா இருக்கு என்ன செல்ஃபா இருக்கு மணிக்கணக்கா குரு என்ன உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒண்ணுமே புரியல சுவாமிங்கிறோம் நிகூடாம் அப்புறம் அடுத்தது என்னன்னா இதெல்லாம் சொல்லிட்டேன் இதெல்லாம் பிரம்ம வித்தியா வரிஷ்டா பிரம்ம வித்யா சதாசத்தி சேவியமானா நிகூடா பிரம்ம வித்யா ஆகினால பிரம்ம வித்யா அப்புறம் சரி இது அப்புறம் ரீ பண்ணி படிக்கணும்னா யயா வித்யா எந்த வித்தையினால் அறிவாளி இது அரியரவன் இந்த பிரம்ம வித்திய அரியரவனுக்கு பேரு பிரம்ம வித் பிரம்மத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறவனுக்கு பேரு பிரம்ம வித்வான் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்ப வித்வான் வான்கிறது பகவான் மாதிரி தனவான் குணவான் மாதிரி வித் வித்வான் வித்னா அறிவு ஞானவான் அது மாதிரி வித்வான் ஆஹா வித்வான் அறிவை உடையவன் அர்த்தம் அறிவை உடையவன்னா என்ன அர்த்தம் செல்ஃப் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறவன் அர்த்தம் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வேணுமே அந்த புரிஞ்சுக்கிற சக்திக்கு பேரு தான் அறிவை உடை அறிவாளின்னு அர்த்தம் அப்புறம் படிக்கிறதுனால வருது நமக்கு சுயமாக சிந்திக்கிற சக்தி இருந்தால் தான் சொல்லித்தர்ற பாடம் பிரயோஜனமாக இருக்கும் சுயமாக சிந்திக்கிற சக்தி இல்லாதவங்ககிட்ட எப்படி பேசுறது அதுக்கு தான் அந்த இன்னொரு ஸ்லோகம் பிர பிரசித்தமாக சொல்லின்னு இருக்கோமே அதாவது கண்ணு தெரியாதவனுக்கு முன்னால் பார்க்குற கண்ணாடியை காமிச்சு உன் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது உன் தலைமுடி எப்படி இருக்குது பாருன்னு காட்டுவா முடியும் அவனுக்கே தெரியாது அப்போ ஏற்பட்டவங்கிட்ட கண்ணாடியை காட்டுறதுல எவ்வளவு பிரயோஜனம் இருக்குமோ அப்படி சுயமாக ஆழமாக சிந்திக்கிறதுக்கு முடியாதவன்கிட்ட போய் வித்தையை சொல்கிறதும் அப்படி தான் ஆஹா வித்வான்னு சொன்னால் நன்றாக சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அதுக்கு தான் சம்ஸ்காரம் பண்ணுறோம் இந்த ஜபம் பண்ணுறோமே காயத்ரியை திரும்ப திரும்ப ஆவருத்தி பண்ண பண்ண இந்த செல்ஃப் திங்கிங் கெப்பாசிட்டி இப்பெல்லாம் க்ரியேட்டிவிட்டி அப்படிலாம் சொல்கிறாள் இல்லையா இப்போ அந்த மகாத் நம்ம தாத்தாவோட தாத்தா பண்ண ஜபத்தில் நம்ம மைண்டு ஒழுங்காக வேலை பண்ணிகிட்டு இருக்கு நம்ம பேரனோட பேரன் காலத்தில் நமக்கு ஜபம் பண்ணாதனால ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நான் பொய் சொல்லலை நம்ம தாத்தா நகான்னு சொன்னா தாத்தா வரப்போற ஜென் ஜெனரேஷன் நினைச்சிட்டு தான் இருக்கும் சாஸ்திரத்தில் எப்படி இல்லாமல் இருக்காது நம்ம தாத்தாவோட தாத்தா காலம்ப மூணு திருக்கால சந்தியாவந்திரம் பண்ணியிருக்கலாம் ஜப்பங்கள்லாம் பண்ணிருக்கலாம் அதோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு இப்போ வேலை செய்யலாம் நம்ம பண்ணாட்டா கூட ஆனால் நம்ம சரியா பண்ணலைன்னு சொன்னா இருக்கவே இருக்கு அடுத்த பரம்பரைக்கு பரம்பரை பரம்பரை இந்த நாலெட்ஜல் எல்லாம் போயிடு நான் ஒன்றும் எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணல மிகைப்படுத்தி சொல்லல அதனால தான் வந்து டேம்புங்கிறாங்கல்லாம பாஷையில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சம்பாதிச்சதெல்லாம் சாதாரண பலம் இல்லை அவ்வளோ வெல் ட்ரைண்ட் மைண்டு புத்தி ஆஹா எயா வித்யா வித்வான் வித்வான் போட்டுக்கணும் நன்றாகவே போக்கி விட்டு என்னதுனா பாபம் அபோஷ்ய பாபங்களை போக்கி சர்வ பாபம்னா என்ன எல்லா பாபம் அதுதான் சங்கராச்சாரிய பாஷைய சொன்ன தர்மா தர்மம் அங்க பார்த்தோம் இல்லையா யோகா பாப்மானம் அந்த பிரதினோபிஷத்துல இப்பதான் கடைசியில பார்த்தோம் ஆஹ இங்க சர்வ பாபம்னு சொன்ன காயிக்கம் வாச்சிக்கம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் சொல்றோமே கர்மணா சம் உபார்ஜி நான் நிறைய பண்ணி பண்ணிருந்தேன் காயிக்கம் வாச்சம் பாபம் கர்ம சமுபாஜி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னன்னா ஸ்ரீராமஸ்மரணி அங்கீ வியபோகம் வேறு இருக்கு வபோஹதி நம்சய பூஜை பண்றதுக்கு முன்னாடி இந்த சங்கல்பலாம் அபவித்த பவித்தோவா சர்வாங்க புண்டரீ காட்சம் சபாஹ்ந்தரச்சி காயிக்கம் வாச்சம் பாபம் கர்ம சமுர்ஜிதம் ஸ்ரீராமஸ்மரணே நிவோகதினம்சய ராம ராம அப்படிலாம் சொல்லிட்டுருக்கோம் எவ்வளோ தூரம் யோசிச்சு சொல்கிறோமோ தெரியல ஆ காய்கம் வாச்சிக்கம் அபவித்ரா பவித்திரோவா பவித்திரமா இருந்தாலும் சரி அபவித்னா இருந்தாலும் சரி சர்வாவஸ்தாங்க வா அநாச்சாரமாக இருந்தாலும் சரி யாண்டரீ காட்சம் ஸ்மரேத் எவன் அந்த தாமரை கண்ணனை தியானம் பண்ணுகிறானோ எல்லாம் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அதுக்காக இதுல சொல்லி இருக்குன்னு சொல்லி அப்படியே பண்ணிட மாட்டோம் யாரு குண்டரே காட்சம் ஸ்மரேத் சகா பாஹ ஆபியந்தர சுச்சிகி அவன் உள்ளும் புறமும் தூய்மையானவனாக ஆகிவிடுகிறான் காயிக்கம் வாட்சிக்கம் பாப்பம் உடம்பால பண்ணினது பேச்சினால பண்ண பாப்பம் நல்ல சேர்த்துருக்கோமா முடிஞ்ச வரைக்கும் சொத்து இது நிறைய சேர்த்திருக்கான் காயிகம் வாட்சிகம் பாபம் கர்மனா சம் உபார்த்திதம் நன்றாக சம்பாதிச்சத ஸ்ரீராமான்னு சொன்னா அந்த பாபமெல்லாம் போயிடும் ஒரு ஸ்ரத்த விசுவாசம் ஒன்றும் தப்பு இங்க என்ன சொல்றாங்க சர்வ பாபம் வெப்போஹிய பெரிய பாபம் என்ன தெரியுமோ அகங்கா அகங்காரம்னா என்ன இண்டிவிஜுவாலிட்டி தான் இண்டிவிஜுவாலிட்டிய ரியல் நினைக்கிறது தான் பெரிய பாபம் எப்படி இருக்கு பாருங்க இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணால் புண்ணியசாலியாவது பாபியாவது பாபியும் இல்லை புண்ணியசாலியும் இல்லை அதனால் அஜ்யானந்தான் பெரிய பாப்பம் அஜானத்தை வந்து போக்குறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாப்பம் நம்ம எதுக்காக பிறந்தோம் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேணுமோ அதை ஏன் பண்ணாமல் இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் பெரிய பாப்பம் இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி இது தெரிஞ்சா நிறைய நம்ம பாபமே பண்ண முடியாது பாபம் பண்ண விடாது இந்த ஞானமே நம்மளை காப்பாற்றும் இந்த ஞானமே நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணும் இந்த ஞானம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் ஒன்றுத்தையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரெலாம் இந்த ஞானத்தை மிஸ் பண்ணுறான் பெரிய பணக்காரனாக இருக்கலாம் பெரிய பதவியில் இருக்கலாம் ஆனால் ஆத்ம ஜானம் இல்லாதவனை என்ன சொல்றது ஆத்ம ஜானம் இல்லாம நம்ம என்னத்தை சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம் நான் சொல்லலைங்கள் தானே திரும்ப திரும்ப சொல்றது பகவான் சொல்றார் இல்லையா நாதம் ஆவம் ஜானம் தேன முந்தி ஜந்தவ திற்ற அஜானேன ஆவத்தம் ஜானம் ஞானம் அஜானத்தினால மூடப்பட்டிருக்கு தேன ஜ்தகா முனால எல்லாம் பணம் காசு பதவி புகழ் மயங்கி கிடக்கு சாகர வரைக்கும் இதையே தியானம் பண்ணுறது பாவம் அடுத்த ஜென்மாவுக்கு நிறைய பாவத்தை சுமந்துட்டு போக போகிறான் சொல்லலை இதெல்லாம் பயமுறுத்துறேன்னு நினைக்காங்க சத்தியம் தெரிஞ்சு நம்ம மாற வேண்டாம் நல்லது இந்த ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை விட நம்ம சரியா இருந்தா சமூகத்துக்கு எவ்வளவு நன்மை ஏற்படும் ஆக சர்வ பாபம் வெப்போகியன்னா என்ன அர்த்தம் எல்லா பாபத்தையும் போக்கி சமஸ்த பாங்களையும் சமஸ்த பா என்ன அர்த்தம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற பாபம் வள்ளுவர் ரொம்ப அழகாக அவனை சொன்னார் இல்லையா இருள் ஷேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் ஷேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் பொருள் ஷேர் புகழ் புரிந்தார் மாட்டு பகவான நீ நன்னா ஸ்தோத்திரம் பண்ணினே ஆனா அது உனக்கு நிறைய பக்குவத்தை கொடுத்து நம்ம எல்லாம் சப்ளை பண்ணிக்கணும் ஞானத்தை கொடுத்து அஜானத்தினால நாம பண்ணி தீவினை நல்வினை பயன் ரெண்டுமே ஒன்றும் பண்ணாது இருள் சேர் இருவினை இருள்னா அஜ்ஞானம் இருவினைன்னா புண்ணியம் பாபம் ஏன்னா புண்ணியமும் நமக்கு தங்க விலங்கு மாதிரி மறுபடியும் சரீரத்தை கொடுக்கும் ஹண்ட்ரட் புண்ணியம் எவனாலையும் பண்ண முடியாது 100% பர்சன்ட் பாபமும் என்னவனாலையும் பண்ண முடியாது ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துல கர்மத்தினால மோட்சம் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு பல வாதங்களை வைப்பார் அதுல ஒரு வாதம் கேப்பர். கர்மாவ பண்ணினா மோட்சம் கிடைக்கும் நீ சொல்றையே 100% பர்சன்ட் எந்த ரிச்சுவலாது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார் முடியாதுங்கிறான் அப்ப எப்படி மோட்சத்தை பத்தி பேசுற கர்மாவனால அப்படின்னு ஒரு லாஜிக் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார் பிரம்மசூத்திர கடைசியில சொல்ற எப்பேற்பட்ட மகாமகா பண்டிதனோட பண்ண முடியாத ஒரு கருத்து சொல்ற எதுக்கு சொல்றோம் புண்ணியம் பாபம் ரெண்டுமே இந்த கான்டெக்ட்ல ஜென்மாவை கொடுக்கறதுனால சர்வ பாபம் எப்போஹிய காய்கம் பாப்பம் வாச்சிக்கம் பாப்பம் மானசம் பாப்பம் சமஸ்த பாபங்கள்ல இருந்தும் விடுவித்து சர்வ பாபம்ய எப்ப போகும் சுவாமி இப்ப என்ன உனக்கு சனி ஏழரை அஷ்டமது சனியான சர்வ பாபம் போகும் சொல்றே இந்த பாபம் ஞானம் வந்ததுக்கு எப்ப போகும் எப்ப போகும் சுவாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது அஹ சர்வ பாபம் வெப்போஹிய எல்லா பாபத்தையும் போக்கி எப்ப சுவாமி போகும் அப்படின்னா அச்சிராத் அச்சிராத் ஸ்ரான் லபத்தை ஜானம் தற்பய்தேந்திரியான பராம் சாந்திம் அச்சிரேனாதி கச்சி சிரம்னு சொன்னா நீண்ட காலம்னு அர்த்தம் அச்சிரம்னு சொன்னா குயிக்கான அர்த்தம் அது நீண்ட காலமே கிடையாது வித்தவுட் கேப் இந்த பிரம்ம வித்தியை மனசுக்குள்ள போன உடனேயே எப்படி வெளிச்சம் வந்தவனே இருட்டு காணாம போயிடுறதோ அப்ப இந்த இது இந்த வித்ய பிரம்ம வித்திய உள்ளக்குள்ள பிரகாஷிக்க ஆரம்பிச்ச உடனே சமஸ்த பாபங்களும் அப்பவே போயிடு ஆஹ என்னால சர்வ பாபம் எப்போய பகவான் கீதையில சொல்ற அபிச்சேதி பாப்பேபிய சர்வேபிய பாப சர்வம் ஜானப் ப்ளவே சந்தரிஷ்யசி நீ பாப்பியிலெல்லாம் பெரிய பாப்பியா இருந்தாலும் இந்த ஜானத்தினால ப்ப அந்த கடந்து விடுவாய் மோகநாச பாபநாசா கர்மநாசா ஞானத்தோட பிரயோஜனம் சொல்லி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு ஸ்லோகத்தில் சொல்றார் நாலாவது அத்தியாயத்தில் கீதையில படிச்சு பாருங்க சர்வ பாபம் வெப்போஹிய சீக்கிரம் உடனே போயிடும் ஒரே டோஸ் உடனே குளோஸ் அதனால வந்து தத்துவமசி சொன்னார் அகம் பிரம்மாஸ்மி சம்சாரம் கதம் சம்சாரம் கதம்னா தப்பா புரிஞ்சுக்கா போய் போயிட்டான் அந்த அர்த்தம் இல்லை தயானு சுவாமி ஃபேமஸ் ஜோக்கு ஒண்ணு இருக்குறேன் கொஞ்சம் பொழுது போறது ஒருத்தன் வந்து வெள்ளக்காரன் யாரோ ஒருத்தன் மந்திரம் சொல்லி கொடுத்தான்னு வந்து இப்போ எங்கே போயிட்டு வந்தான் எங்கே போயிட்டு வந்தேன் மூணு நாள் ஆழ காணமேன்னு கேட்டா ஒய்ஃபு அங்கே ஒரு இண்டியன் குரு வந்திருக்கார் அந்த குருக்கிட்ட போய் நான் மந்திரம் சொல்லிட்டு வந்தேன் என்ன மந்திரம் சொல்லிக் கொடுத்தாரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லக்கூடாது ஆமாம் ஆமாம் ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லக்கூடாது ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லக்கூடாது ஆமாம் ஒய்ஃப்கிட்ட சொல்லாது சரி அந்த மந்திரத்தோட மீனிங் என்னென்ன மீனிங் தெரியாது மீனிங்லெஸ் மந்த்ரா மீனிங்லெஸ் மந்த்ரா அது என்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லா வீட்டுக்கு போயிடுவேன் நான் சொல்ல மாட்டேன் கடைசியில கோவச்சுன்னு வீட்டு விட்டு இவன் உடனே சொன்னா. மந்திரம் வேலை செய்யறதுன்னா மந்திரம் வேலை இதை பத்தி பேச சுவாமிஜி அரை மணி நேரம் சொல்லுவார் இந்த கதை பெரிஷா அதுக்கெல்லாம் நிறையா சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் எப்படிலாம் உலகத்துல எப்படிலாம் போயிட்டுருக்கு மாதிரி சர்வ சம்சார நிவர்த்தின்னா ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் நமக்கு இந்த பிறப்பு இந்த அபிமானம் போயிடு இந்த பரிச்சின்ன அகங்காரம் ஆத்ம புத்தி போயிடும் பரிச்சின்ன ஆத்ம புத்தி போயிடும் அபரிச்சின்ன பிரம்ம புத்தி ஓனப் பண்ணிடுவோம் பரிச்சின்ன இந்த இண்டிவிஜுவாலிட்டி நெருப்பு வச்சு பொழுத்திடுவோம் ஞானாக்னி சர்வ கர்மாணி கிடையாது அப்புறம் அடுத்தது சரி அது போயிடும் சரி பாபம் போயிடும் சரி அப்புறம் என்ன ஆகும்னா புருஷம் யாத்தி புருஷம்னா இறைவன் புருஷம்னா நிறைவுன்னு போட்டுவோம் பூர்ணத்வாத் புருஷா புருஷ சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு அதான் விதவிதமான பாபம் இந்த பாபங்களை பத்தி பேசணும்னா மகாசங்கல்பம் எல்லாம் படிச்சு பாரு நம்ம ஆவணி ஓட்ட மகாசங்கல்பம் இருக்கே அதுல பாபம் லிஸ்ட் எல்லாம் பிரிச்சா இருக்கு என்னெல்லாம் பாபம் எனக்கே மறந்து போயிடு அனாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்திராபிகி கர்மகதிபிகி விச்சித்தாசு பசு பட்சி மோனிசு புனப்பு புனா அனைக்தான் ஜனித கேனி புண்ணியக்கமவிசேஷே இனிந்தனமன்மாப்வன்மாசன்மதிதப்பம் பாலியே வயசி கௌமரேவாகேஜாஸ்வப்னசுஷு அவஸ்சு மனோவாயேந்திரியேந்திரிவாபாரை காமக்கோதலோபமோக மதமாத்சரியித்தாபம்மச்சித்ருமச்சித் அதுக்கப்புறம் பாப்பம் லிஸ்ட்டு ஆரம்பிப்போம் சங்கலீக்கரான மலினீக்கரான அபாத்திரீ கரானம் ஜாதிபிரம்சகரம் ஏவம் நவ நவ விதானாம் பகூனாம் பகூவிதானா சர்வாம்பாம் பாப்பானாம் வருஷத்துக்கு சொல்லி குளிச்சுட்டா அத்தனையும் போய்டும் ஆ சர்வ பாப்பம் வெப்போகிய ஒரு வருஷ சொல்ற சம்ஸ்காரம் இவரோட இவருடைய பாஷை பாருங்கள் சம்ருதம் பிரம்ம வித்யா அச்சிராத் அச்சிராத்னா அதிர் வெகு சீக்கிரத்தில் சர்வம் பாபம் சர்வம் பாபம்னா என்ன நிகிழ துக்கணம் அஜானம் சம்ஸ்காரம் எல்லா துன்பத்துக்கும் காரணமான அஜ்ஞானம்தான் சமஸ்த பாபங்களுக்கும் காரணமான அஜ்ஞானம்ங்கிற பாபம்ய பாபங்கள் மாத்திரம் இல்லை பாபம் பண்றதுக்கு காரணமான அஜானத்தையும் போக்கி செயற்பாலதோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி அறத்தின் ஊங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதனால திருக்குறள்ல வந்து பாவம் செய்யக்கூடாது நிறைய சொல்றாரு வள்ளுவர் ஆஹ விவிதமான பாபங்களை போக்கி அப்புறம் என்னதுன்னா பராத் சர்வ ஜெகத் பரமுடம் அஜான ஆசிரய விஷயம் பரிபூர்ணம் புருஷம் யாதி எழுத உபைத்தி பிரனோதி விவான் அகமேவஸ் சாட்சாத்வான் அ புருஷம் யாதி நிறைவான மெய்ப்பொருளை தன்ஸ்வரூபமாகவே உணருகிறான் அப்படி புரிஞ்சுக்கணும் தன்னை நிறைவானவனாக உணருகிறான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் நிறைவில்லாதவனாக தன்னை கருதி கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த உண்மையை உணர்ந்த பிறகு நான் நிறைவை தேடி அலைந்தது அறியாமை நிறைவே நான் நானே நிறைவு குறை என்பது இல்லவே இல்லை குறை என்பது மாயக்கற்பனை நிறைவை தவிர ஒன்றுமில்லை என்கின்ற மன நிறைவை பெறுகிறான் ஆக பராம்னு சொன்னா நம்ம அனுபவிச்சுருக்கிற இந்த ஜகத் இதுக்கு காரணம் மாயா இந்த வேற்றுமையெல்லாம் நம்ம நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே இத்தனை ஜாதி இத்தனை மதம் இத்தனை குலம் இத்தனை கோத்திரம் தர்மமா இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல இத்தனைக்கும் இதெல்லாம் வந்து ஜகத்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மாயா அந்த மாயைக்கு அப்பாற்பட்டு பராத்தரம் பராபரமே அப்படின்னு சொன்னா இந்த படைப்புக்கு காரணமான மாயைக்கும் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் பராத்பரம் இன்னொரு பாஷையில உங்களுக்கு சொல்லணும்னா இவர் என்ன சொல்றாருன்னா அறியாமைக்கு அப்பாற்பட்டது அறியாமையை விளக்குவது இந்த உடம்பு மனசுகளை நான் அப்படி பற்று வச்சுருக்கேன் அதுக்கு காரணம் என்ன என்னுடைய அறியாமை இதை படித்த உடனே எனக்கு என்ன ஆயிடுறதுன்னா அறியாமை போய்விடுகிறது ஆக பரம் பராப்பரம் பரா சொன்ன அறியாமைக்கு அப்பாற்பட்டதித்யர்ணம் தமசாத் தமேவம் வித்வான் அமிரி ஆதித்யவர்ணம் தமசரஸ்தார் அறியாமைக்கு அப்பாற்பட்ட அந்த சூரிய பிரகாசம் போன்ற அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவுடன் தமேவம் வித்வான் அந்த இதை அறிந்து கொள்ளுகிறவன் இஹ அம பவதி இங்கேயே மோக்ஷத்தை உணர்கிறான் பராத்பரம் புருஷம் இந்த புருஷ சப்தத்துக்கு விசேஷனம் பராத்பரம் புருஷம்னா பிரம்மன் பியூர் கான்சியஸ் நிறைவு அதை அடைகிறான் அடைகிறான் இங்க என்ன அர்த்தம்னா வியாக்கியானகர சொல்ற சா அஸ்மி சாட்சா பிராப்னோதி அது நான் ஓனப் பண்ணிக்கிறான் இந்த இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியோ கிளைம் பண்றதோ அதெல்லாம் விட்டுட்டான் எல்லாம் அறிவால செய்ய மாற்றம் இதுக்குதான் இவ்வளவு சாதனைகள் அதனால ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே இதுல இருக்கிற அபிமானம் எல்லாம் போயிடுச்சு இது தூங்கிறது எந்திரிக்கிறது தசாபக்தி எல்லாம் சொல்லிட்டு புலம்பின் இருக்கு முதல்ல இதை முழிச்சுன்னு இருக்கிற போது இதை வெட்டிடணும் இந்த அக்ஞானத்தை நாசம் பண்ணும் ஆஹ இப்ப என்ன சொல்றார் இதை எப்படி படிக்கணும் தெரியுமோ யயா அச்சிராத்து சர்வ பாபம் எப்போஹிய பராத் புருஷம் வித்வான் யாத்தி இந்த வித்வான் சப்ளை பண்ணிக்கலாம் முதலேயே வித்வான் அறிவாளியானவன் யயா வித்யா எந்த பிரம்ம வித்தியினால் எல்லா பாபங்களையும் அடியோடு நீக்கி நன்றாகவே நீக்கி அதுக்கப்புறம் வராது நன்றாகவே நீக்கி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஏனாம் பிராப்ப ந விமுகியவா ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவ இந்த மோகத்தை மறுபடியும் நீ அடைய மாட்டேங்கிறார் கிருஷ்ணர் இதை உண்மையை உணர்ந்தாச்சுன்னா மறுபடியும் மயங்கி போக மாட்டான்ங்கிறத உறுதியாக சொல்றார் பகவான் அந்த முறைப்படி படிச்சு புரிஞ்சுண்டான் ஆக எந்த ஒரு அறிவாளி எந்த ஒரு வித்தையினால எல்லா பாபங்களையும் அடியோட நீக்கி அஜான அதுக்கு காரணமான அஜ்ஞானத்தையும் அழித்து விட்டு ஞானமே வடிவான மெய்ப்பொருளை தன் ஸ்வரூபமாக உணர்கிறானோ அந்த ஞானத்தை மகான்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த வித்தையை கொண்டாடுகிறார்கள் சத்பிகி சதா சேவ்யமானாம் நிகூடாம் வரிஷ்டாம் பிரம்ம வித்யாம் ஹே இப்படி படிக்கணும் அறிவாளியானவன் எந்த ஒரு பிரம்ம வித்தியை சம்பாதிச்சு எல்லா பாபங்களையும் போக்கி ஆனந்த ஸ்வரூபமாக நிறைவுஸ்வரூபமாக பூர்ணஸ்வரூபமாக தன்னை உணர்கிறானோ அந்த மிகச்சிறந்த மேலான இரகசியமான பக்குவம் இல்லாதவர்களுக்கு இரகசியமான பக்குவமுடையவர்களுக்கு தெளிவாக விளங்குகின்ற மகான்களால் எப்பொழுதும் ஹிரதயத்தில் தரித்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த பிரம்ம வித்தியை ஓ பிரம்ம தேவரே எனக்கு உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எவ்வளோ விஷயம் இதில் சொல்லி எடுத்து பாருங்க படிக்கணும் அந்த படிக்கிற போது நம்ம எந்த வித்தியை படிக்கிறோமோ அதனுடைய குளோரி தெரியணும் அப்போத்தான் நமக்கு ஸ்ரத்த அதிசயம் நிறைய நம்பிக்கை ஏற்படும் சொல்லி இதில் வந்து எல்லாம் சொல்லியிருக்கு பிரம்ம வித்தியை சொல்லியிருக்கு பிரம்ம வித்தியோட மகிமையை சொல்லியிருக்கு பிரம்ம வித்தியோட பலன் சொல்லியிருக்கு பிரம்ம வித்தியனுடைய பலன் டீட்டெயிலா இருக்கு பிரம்ம வித்தியினுடைய மகிமை விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு ஆக அப்பேற்பட்ட பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுங்கள்னு கேட்டிருக்காரு இனி பிரம்ம தேவர் பேச போற அவ்வளவுதான் சிஷ்யன் கேட்கறத சுருக்கமா கேட்கணும் அழகா கேட்கணும் ஆசுவலாயனர் சாதாரணமான ஆளா ருக்வேதா ஆச்சாரியர்னா கேட்கணுமா குரு தான் நிறைய பேசணும் சிஷ்யனே குருக்கிட்ட போய் பேசின்னு இருந்தால் குருவுக்கு பாடம் செலுத்த முடியாது குருவுக்கு சிஷியனுக்கு பாடம் செலுத்த முடியாது ஆ என்னால் நிறைய பேர் வந்து நம்மள்டே பேசின்னு நம்ம பேச விட்டா அது கிளாஸ் முடிஞ்சப்பறம் அவ நம்மள்ட பேசுவா நாம் கேட்டுருப்போம் இல்லை நிறைய முதல்ல அழகாக கேட்குறார் பிரம்மதேவர் அதுக்கு பதில் சொல்ல போகிறார் நாளைக்கு படிப்போம் மேவ் பேஜரங்கைஷும் வியசேமே தயு இோ விருஷா விஷவே நரிஷ் ஓம்ஷா ஹரி ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமான்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷிஷா ஹரி ஓ